ிாத்தய தோற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே நமீரவா கம பிராரியம் வா விபரீத்தம் பஞ்சை தயவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தினுடைய ஸ்வூபத்தைப் பற்றி உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் பதிமூணாவது ஸ்லோகத்தில் ஒரு செயல் நிகழ வேண்டும் என்றால் அதற்கு அஞ்சு அம்சங்கள் இருக்கின்றன என்று வேதாந்த சாஸ்திரத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அந்த அஞ்சு விஷயங்களையும் பதினாலாவது ஸ்லோகத்திலே சொன்னார் அதிஷ்டானம் கர்த்தா கரணம் சேஷ்டாக தெய்வம் என்று பார்த்தோம் நாம இப்ப என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் நரஹா நரகான்னா மனிதன் மனிதனுக்குத்தான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிற சாஸ்திர விதிகள்லாம் பொருந்தும் ஆகையினால நரகான்னு சொன்னார் நரகான்னா மனிதனானவன் எது கர்ம பிராரபத்தே எந்த ஒரு கர்மத்தை தொடங்குகிறானோ செயல் தொடங்குகிறானோ எதனால செயல் மூன்று கரணங்கள் இருக்கு ஏற்கனவே சொன்ன கரணங்கள் வேற இங்க என்ன சொல்றாரு மனசுனாலையும் உடம்புனாலையும் வாக்குனாலையும் அந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா வாங் மனோபிகி சரீரம்னா உடலால் காயத்தினால் வாக்கு பேச்சினால் மனோபிகி எண்ணங்களால் எண்ணங்களை எண்ணுவதும் ஒரு இடத்துல உட்கார்ந்து திட்டமிட்டு எண்ணுவதுங்கிறது ஒரு செயல் தான் தியானம் பண்றதா இருக்கட்டும் மந்திரங்களை சிந்திப்பதாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு வகையான செயல் தான் எண்ணுகின்ற செயல் வாக்குநாள அதாவது பேசுகின்ற சக்தியை கொண்டு செய்யக்கூடிய பாராயணங்கள் உலகியல் பேச்சுக்கள் எதா இருந்தாலும் சரி அப்புறம் உடம்பு கை கால்களை எல்லாம் அசைக்கிறது இதை கொண்டுதான் நாம் செயல் புரிகிறோம் ஆக மனிதன் உடலாலும் உரையாலும் உள்ளத்தாலும் எந்த செயல்களையெல்லாம் செய்கின்றானோ அது சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்ட செயல்களா இருக்கலாம் அது இல்லாமலா இருக்கலாம் அதா அதமான செயல்களாக இருந்தாலும் சரி தர்மமான செயல்களாக இருந்தாலும் சரி நியாயம் வா விபரீதம் வா நியாயம்வான்னு சொன்னா சாஸ்திரத்தில் உபதேசிக்கப்பட்டதை செய்யக்கூடியதாக இருந்தாலும் சாஸ்திரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விளக்கப்பட்டதாக இருந்தாலும் ஏதே பஞ்ச தஸ்யேத்தவா இந்த அஞ்சும் தான் அதற்கு காரணம் இந்த அஞ்சும் இல்லாம பண்ண முடியாது அதர்மத்தையும் செய்ய முடியாது அதர்மான அத செய்யறது ஆகா சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல்களை பெரியோர்கள் சொல்லி இருக்கிற நல்ல விஷயத்துக்கு புறம்பான செயல்களை தனக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை உண்டு பண்ணக்கூடிய செயல்களை தனக்கும் சமூகத்துக்கும் நல்லத உண்டு பண்ணக்கூடிய நன்மையை உண்டு பண்ணக்கூடிய செயல்களை செய்தாலும் இந்த அஞ்சு எல்லாத்துக்கும் பொதுவானது ஆக அதிஷ்டானம் கர்த்தா கரணம் சேஷ்டா தெய்வம் இந்த அஞ்சும் எல்லா செயல்களுக்கும் தேவை என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஷரீரவாங் கர்ம பிராரபே நரஹ நியாயம் வாத்தவா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்